நற்றினை வானொலிக்காக திருத்தொண்ட தொகை விளக்க உரை வழங்குகிறார் திருவாரூர் உயர் திரு சீனிவாசன் அவர்கள் நற்றினை வானொலி நேயர்கள் மற்றும் நிலையத்தார்கள் அனைவருக்கும் திருவாரூர் சீனிவாசனினுடைய பணிவான வணக்கம் எல்லாம் அல்ல சிவபெருமானினுடைய திருப்பாதங்களை மனமொழி மெய்களால் வணங்கி இன்றைய தினம் மூன்றாவது அமைப்பாக திருநீலகண்டத்து நாயனார் என்ற நாயனாருடைய வரலாற்றினை நாம் சிந்திப்போம் இன்று சிதம்பரம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஊரில் குயவனாரின் மரபில் திருநீலகண்டத்து நாயனார் பிறந்தார் ஏன் இவ்வாறு அழைக்கப்படுகிறார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா சிவபெருமானை போற்றி பரவி நாள்தோறும் அடியவர்களுக்கெல்லாம் அவர் செய்த குயவனார் தொழிலிலேயே திரு ஓடுகளை சிவனடியார்களுக்கு வழங்கிடும் மிகப்பெரிய சேவையை செய்து வைத்தார் சிவனடியார்கள் வருபவர்களுக்கெல்லாம் திருவோடுகளை வழங்கியும் அவர்கள் கூறும் பல்வேறு சேவைகளை செய்தும் இவர் சிவதொண்டு ஆற்றி வந்தார் நாள்தோறும் இவர் செய்யும் இந்த சேவைகளுக்கு இடையே எந்நேரமும் திருநீலகண்டம் திருநீல கண்டம் சிவபெருமானுடைய திருநீல அந்த கண்டத்தினை மிகுந்த பெரிய பெயராக நினைப்பார் இந்த உலகத்தில் உள்ள தேவர்கள் அசுரர்கள் மானுடர்கள் எல்லோரும் பழிக்கத்தற்கறிய ஒரு அற்புதமான செயலை இவர் செய்தார் என்று சிவபெருமானை உயர்ந்து நினைப்பார் அதாவது சிவபெருமான் பார்க்கடலே கடையும் பொழுது வந்த ஆலகால விஷத்தை உண்ண அதை பார்வதி தேவியார் தொண்டையிலேயே தடுத்து நிறுத்த அந்த நிலமான விஷம் அவருடைய கண்டத்திலேயே இருந்தது பெயர்பட்ட ஒரு அளப்பரிய ஒரு கருணையை பெருமான் செய்து இந்த உலகம் யாவும் உள்ள உயிர்கள் தலைப்பட்டார் ஆகவே அந்த கண்டத்தை திருநீல கண்டம் என்று இந்த குயவனார் அழைத்து வரலாயினர் நாம் சாதாரணமாக சொல்லுவோமே சிவசிவா ஆஹா சிவசிவா என்று நம அல்லது சிவாய நம என்று ஏதேனும் ஒரு மந்திரத்தை நாரதர் நாராயண நாராயண என்று கூறுவதைப் போல இவர் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று அவ்வப்போது கூறி வந்ததனாலேயே இவர் திருநீலகண்டத்து நாயனார் என்று அழைக்கப்படலாயினர் மெய்யன்பர்களே இந்த நாயனாருடைய மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் வரும் சிவனடியார்களுக்கெல்லாம் வளமை போலவே எல்லா நாயன்மார்களும் செய்த அதே பாணியில் இவர் சிவனடியார்களுக்கெல்லாம் பல்வேறு தொண்டுகளை செய்வோம் மேலும் அவருடைய பணியிலான பானை சட்டி திருவிளக்குகள் போன்ற மண் பொருட்களாலான வேளிகளை செய்து வந்ததனாலே சிவனடியார்கள் அனைவருக்கும் நல்ல திருவோடு கொடுக்கக்கூடிய பணிகளையும் மேற்கொண்டு வந்தார் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்த இவர் அவருடைய மனைவியாரும் மிகுந்த சிறப்போடும் சேவை செய்து வந்ததை அறிவோம் இவருக்கு சோதனை காலம் சற்றே சபலம் இந்த இவருடைய மனது அருகே இருந்த ஒரு பரத்தையோடு கூடி ஒரு காலம் இவருக்கு வந்தது ஊழ்வினையின் பயனோ அல்லது இவருடைய இந்த பிறவியினுடைய நியதியோ தெரியவில்லை ஒரு பரத்தையோடு கூடி அதாவது உங்களுக்கெல்லாம் புரியும்படியாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு விலைமாதோரோடு ஒரு முறை கூடி வீட்டிற்கு வந்தார் அருந்ததி கற்பை விட நல்ல கற்பு வாய்ந்த இவரது மனைவி அவரிடம் இருந்த அந்த தகாத விஷயத்தை கண்டு நிச்சயமாக கோபமுற்றுப்பார் எல்லோருக்கும் தெரியும் இன்றைய தினம் எவ்வாறு இருக்கும் என்று உங்களுக்கே தெரியும் இதுபோன்ற ஆண்களுக்கு பெண்கள் கொடுக்கும் சாபம் அல்லது தண்டனை மிகுந்த வித்தியாசமானதாக இருக்கும் ஆனால் துணைவியாரோ இன்றோடு உலகிற்கு மட்டுமே நீங்களும் நானும் கணவன் மனைவி வீட்டினுள் அல்ல என்று அவ்வாறு நீங்கள் என்னை மீண்டும் தீண்ட அந்த நோக்கத்தில் வேறு ஒரு பெண்ணோடு கூடிய நீங்கள் என்னை மீண்டும் தீண்டக்கூடாது இது திருநீலகண்டத்து மேல் ஆணை என்று அவர் சதா நம்பி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய திருநீலகண்டத்தினுடைய ஆணை என்று சொன்னதுனாலே பெண்கள் காதலை விட திருநீலகண்டத்தினுடைய காதல் மேம்பட்டிருந்ததனாலே நாயனார் அவர்கள் அவர் சொன்ன சொல்லை இன்று நீ சொன்ன சொல் நான் சத்தியமாக ஏற்கிறேன் மணிவியை மட்டுமல்ல எந்த ஒரு மாந்தரையும் என் திருநீலகண்டத்து மேல் ஆணையாக கூறுகிறேன் இனி ஒரு காலம் மனதாலும் நினைமாட்டேன் என்று கூறி சபதம் எடுத்துக்கொண்ட மெய்யன்பர்களே இந்த நேரத்தில் நீங்கள் ஒன்றே ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும் சின்ன ஒரு பிரச்சனை நம்முடைய குடும்பத்தில் வந்திருக்கிறது என்றால் அடுத்த நிமிடம் அடுத்த வீட்டிற்கும் தெருவிற்கும் உறவினர்களுக்கும் உற்றார்களுக்கும் நண்பர்களுக்கும் சென்று உடனடியாக பெரிய பிரச்சனையாக்கி அந்த பிரச்சினையை விளைவை மிகப்பெரிய விளைவையும் ஏற்படுத்தி விடுகிறது இப்படி இருக்கும் இந்த காலத்திலே மனைவியார் கணவனார் இருவரை தவிர இந்த விஷயம் வெளியே ஒருவருக்கும் பரவவில்லை ஆக அவர்களே ஒரு தீர்க்கமான ஒரு சத்தியத்தை மேற்கொண்டார்கள் நான் உன்னை தொடமாட்டேன் நீங்கள் என்னை தொடக்கூடாது ஆனால் கணவன்மாருக்குரிய அத்தனை பணிவிடைகளையும் நான் மாறாது செய்வேன் நீங்களும் அதே நாயன்மாரும் நான் உன்னை தொடமாட்டேன் ஆனால் மனைவிக்குரிய என்ன நான் செய்ய வேண்டுமோ அவ்வளவும் செய்வேன் மேலும் இருவரும் சேர்ந்து சிவனடியார்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையும் வலுவாது செய்வோம் என்று ஆணை கொண்டார்கள் இவ்வாறிருக்க இவர்களுக்கு வயதாகி மிகுந்த வயோதிக நிலையை அடைய வைத்தார் சிவபெருமான் காலங்கள் உருண்டோடினே காலம் உருண்டோட உருண்டோட வயதாகி வயதான குளத்தில் உள்ளார்கள் கற்பு நெறியையும் இவர் சொல் தவறாத நெறியையும் சிவனடியார்களுக்கு வழங்கி வரும் சேவைகள் இருவரும் செய்து வரும் சேவைகளை பறைசாற்றவும் திருவுழம் கொண்ட சிவபெருமான் வ ஒரு சிவனடியார் வேடத்திலே பாம்பையும் நிலாபிரையையும் கங்கை சடையையும் மறைத்து சாதாரண சிவனடியாராக வந்து ஒரு திருவோட்டினை திருநீலகண்ட நாயனாரிடம் வழங்கினார் ஐயனே இந்த திரு மிகுந்த பத்திரமாக நீ பாதுகாத்து வர நான் பிறகு வந்து பெற்றுக்கொள்கிறேன் முக்கியமாக ஒரு இடங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது சில நாட்கள் கழித்து நான் வந்து மீண்டும் அதை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்ல நிச்சயமாக பத்திரமாக பார்த்துக்கொள்கிறேன் கொடுங்கள் என்று அவரும் வாங்க இது சாதாரண திருவோடு அல்ல நீ இதை எளிமையாக நினைத்துவிடக்கூடாது இது பொண்ணையும் மாணிக்கத்தையும் வைடூரியங்களையும் வைரங்களையும் விட மிகப்பெரிய மதிப்பிற்குரிய ஒரு பாத்திரம் இதை நீ சாதாரணமாக வைக்காமல் மிகுந்த பயபக்தியோடு பத்திரமாக நீ பாதுகாத்துவா விரைவில் வந்து பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி தில்லை எம்பதிக்கு புறப்பட்டு சென்றார் அருளும் கொண்ட சிவபெருமான் வேறு வடிவில் வந்ததனால் அடியாரும் அதை வாங்கி மிகுந்த பாதுகாப்பான இடத்தில் யாரும் பார்க்க முடியாத இடத்தில் கொண்டு மறைத்து வைத்தனர் சில காலம் பதினைந்து நாட்கள் இருபது நாட்கள் என்று வைத்து கொள்ளுங்களேன் சில காலம் சென்று மீண்டும் அடியார் பெறும் பெருமக்கள் வடிவில் திருநில கண்ட நாயனார் ஐயனே வரும் வாரும் என்று அவர்களுக்கு போசே செய்து அவரை உபசரித்து அமர செய்தார் சரி எனக்கு இப்பொழுது தேவைப்படுகிறது என் பணி முடிந்துவிட்டது என்னுடைய திருவோட்டினை எடுத்துவாரும் என்று கட்டளையிட அடியாரும் உள்ளே சென்று தேட எல்லாமல்ல சிவபெருமான் இவரை சோதிக்க நினைத்தே அந்த திருவோட்டினை வைத்த இடத்திலிருந்து மறைய செய்தருளினார்கள் நாயனார் போய் வெறுமிடத்தை கண்டார் ஐயோ பாதுகாப்பாக வைத்தேனே யாரும் எடுக்க முடியாத இடத்தில் வைத்திருந்தேனே வைத்த இடத்தில் காணவில்லையே நான் என்ன செய்வேன் எவ்வாறு இந்த பாத்திரத்தை காணவில்லை என்று அடியவரிடம் போய் சொல்வேன் என்று மிகவும் மனக்கலக்கமுற்றார் மனைவியை அழைத்தார் அம்மா இங்கு வைத்திருந்த திருவோட்டினை கண்டீரா ஐயோ காணவில்லையே நானும் எடுக்கவில்லையே இங்கே இருந்தது நானும் பார்த்தேனே என்று அவரும் கூற வேலையாட்களையும் அழைத்து நீங்கள் ஏதேனும் எடுத்தீர்களா என்று அனைவரையும் விசாரித்தார் மேலும் அவர் சென்ற இடங்களிலெல்லாம் தேடி வீடு முழுவதும் ஆராய்ந்தார் மாற்றி ஏதும் வைத்திருப்போமோ என்று மறதியாக வேறு இடத்தில் வைத்திருப்போமோ என்று அங்கும் ஆராய்ந்து இங்கும் தொடர்ச்சியை நாளைய நன்றினை பதிவில் கேட்டு மகிழலாம்